வணக்கம் நேயர்களே நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு சீனாவின் ஜாங் சி ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் உலக வரலாற்றில் மிக அதிகமானோர் கொல்லப்பட்ட நிலநடுக்கம் இதுவாகும்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு பதிவான ஒன்பதாவது சந்திரன் என்பதால் இதற்கு எஸ்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி என்ற எண் பெயர் இடப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு முத்து குமார சுவாமி இலங்கை வழக்கறிஞர் மற்றும் அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சுபாஷ் சந்திர போஸ் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பால் தாக்கரே இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு டெரிக் பால்காட் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கார்த்திக் புகழேந்தி தமிழ் எழுத்தாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு த மு சபா இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு அரியக்குடி இராமானுஜா ஐயங்கர் கர்நாடக இசை வித்வான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எஸ் ஸ்ரீஸ்கந்தராஜா இலங்கை மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி இரண்டாயிரத்தி ஆண்டு அப்துல்லா சவுதி அரேபிய மன்னர் இந்நாளின் சிறப்புகள் இந்தியாவில் இன்று கையெழுத்து நாள் மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை